உங்களுக்கு சலாம் எப்படி கூறுவது என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் உங்கள் மீது எப்படி செலவாத் கூறுவது என்று கேட்டோம் அதற்கு அவர்கள் அல்லாஹு என கூறுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு ஏழு ஒன்பது ஏழு முஸ்லிம் நான்கு பூஜ்ஜியம் ஆறு செலவாத்தின் பொருள் இறைவா இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார் மீது நீ அருள் அணைகூல்ல அவர்களின் குடும்பத்தார் மேலும் இறைவா இப்ராஹிம் நபியின் குடும்பத்தார் மீது நீ பறக்க அதாவது அபிவிருத்தி செய்தது போல் நபி செல்லவாகவும் அணைகூர் செல்லும் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் நீ பறக்கத் செய்வாயாக நீயே புகழ்கூரியவன் தகுதிக்குரியவனாவாய்